ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் மகர்ஷிகளுடைய பெருமைகளை பார்க்கிறோம் இப்போ நாம் அனுஷ்டிச்சிருக்கிறதான உபாக்கர்மா என்று சொல்லக்கூடியதான ஸ்ராவணத்தில் முக்கியமாக ஆராதிக்கப்பட்ட தேவதைகள் மகரிஷிகள் தான் அந்த ரிஷிகள் நாம் பூஜி நம்மால் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் அந்த மகரிஷிகள் தான் கூட நாம் எப்படி வாழ்க்கையை நடத்தணும் எந்தெந்த காரியங்களையெல்லாம் நாம் செய்யணும் எந்தெந்த காரியங்களெல்லாம் நாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் செய்வதனால் நாம் என்னென்ன சிரமங்களை அனுபவிக்க வேண்டி என்று அனைத்தையும் சொல்லிக் கொடுப்பது மட்டுமில்லாமல் தானும் வாழ்ந்து அதை நூல்களாக எழுதி நம் வரையிலும் கொண்டு வந்து கொடுத்தோ அனுகிரகம் செய்தவர்கள் மகர்ஷிகள் அவர்கள் என்ன நினைச்சான மகரிஷிகள் அனைவரும் தீர்க்கமான ஆயுசோடு கூட வாழணும் கெட்ட காரியங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது கூடிய வரையிலும் நல்ல காரியங்கள் நிறைய செய்யணும் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும் என்று ஆசைப்பட்ட மகர்ஷிகள் அப்படி தானும் வாழ்ந்து தானும் இது அனைத்தையும் அடைந்து நமக்கு காட்டியிருக்கா ஒவ்வொரு மகர்ஷிகளும் வேதோத்தயுர்மத்தியம் ஆசிஷ்ச்சை கர்மம் ஃபலன் தியுயுகம் லோகே பிரபாவச்சரீரிணம் வேதம் சதேந்திரிஜ அப்படின்னு காண்பிக்கிறது நூறு வருஷ காலம் ஒவ்வொருவராலும் வாழ முடியும் அப்படின்னு காண்பிக்கிறது அப்படி நூறு வருஷம் மாத்திரமில்லை என்றைக்கும் நூறு வருஷம் வாழக்கூடிய சக்தி மனுஷனுக்கு உண்டு என்று வாழ்ந்து காட்டியவர்கள் மகர்ஷிகள் தான் செய்யக்கூடியதான கர்மாக்களினாலே நல்ல பலன்களையும் அடைய முடியும் கெட்டபலன்களையும் அடைய முடியும் என்று செய்து காண்பித்தவர்கள் மகர்ஷிகள் பலன் தெனுயுகம் லோகே பிரபாவஸ்டரீரினாம் பிரபாவகான்னா அனுகிரக நிகிரகசக்தி படைத்தவர்கள் ரிஷிகள் ரிஷிகளுடைய அனுகிரகம் இருந்ததானால் அந்த அனுகிரகத்தை அடைந்தவன் மிகவும் அடைய முடியாத மேன்மையை அடைய முடியும் நிகிரகசக்தி சாபம் கொடுத்தால் அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது பகவானிலிருந்து ஆரம்பித்து அனைவரும் ரிஷிகளுடைய சாபத்திற்கு ஆளாகி என்னென்ன விதமான துன்பங்களை அனுபவித்து பிறகு தேவத்துவத்தை அடைந்தார்கள் என்று புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது ஏன் அப்படி காண்பிக்கிறது அப்படின்னா ரிஷிகளுக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டோ அந்த ரிஷிகளை தான் நாம் ரோல் மாடலாக கொள்ளணும் அந்த ரிஷிகள் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை நாம் பின்பற்றணும் அந்த ரிஷிகள் போல் நாம் ஒவ்வொருவரும் வாழணும் என்பதற்காக புராணங்கள் அதை காண்பிக்கிறது அந்த சரித்திரங்களில் அந்த தர்மத்தை அந்த சரித்திரங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிப்பட்ட சக்தி படைத்தவர்கள் மகரிஷிகள் அவர்கள் நிறையா நமக்கு தர்மசாஸ்திரம் என்ற ஒரு பகுதியை கொண்டு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார் அவர்களுடைய வார்த்தையை பின்பற்றாததுனால நாம் எத்தனை சிரமங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தால் இன்றைக்கி நடக்கக்கூடியதான விஷயங்களை அன்றைக்கே சொல்லியிருக்கா மகரிஷிகள் இப்போ உதாரணத்திற்கு பார்த்தோமானால் விஷ்ணு புராணத்தில் பராசரர் என்கிற மகரிஷி சொல்கிறார் இன்றைக்கு என்ன நடக்கிறதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன நடக்கிறதோ அதை அப்படியே படம் காண்பிச்சு படமாக நமக்கு கொடுக்கிறார் பராசரன் என்கிற மகர்ஷி அவர் சொல்கிற பொழுது யுகம் வாரியாக ஒவ்வொரு மகர்ஷிகளுடைய வாழ் வார்த்தையை முக்கியமாக எடுத்துக்கணும் என்று சொல்லியிருக்கார் பராசரர் கிருதே தூமான திரேதாயாம் கௌதமா ஸ்மிருதாக துவாபரே சாங்கலிக்குதாக கலௌ பாராசரா ஸ்மிருதாக கிருதயுகத்தில் மனு சொன்னதை அடிப்படையாக கொண்டு அனைத்து மகர்ஷிகளும் சொன்ன தர்மசாஸ்திரத்தை நாம் எடுத்துக்கணும் திரேதா யுகத்தில் கௌதமர் என்கிற சொன்ன விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அத்தனை மகர்ஷிகளும் சொல்லியிருக்கா அதை எடுத்துக்கொள்ளணும் துவாபர சங்கர் என்கிற ஒரு மகர்ஷி அவர் சொன்னதை அடிப்படையாக கொண்டு அத்தனை மகர்ஷிகளும் சொன்ன தர்மங்களை நாம் எடுத்து ஆனால் இந்த கலியிலே பராசரர் என்கிற நான் சொல்லக்கூடியதான தர்மங்களை அடிப்படையாக கொண்டு அத்தனை மகர்ஷிகளும் காண்பிச்சிருக்கா அதை அனைவரும் எடுத்துக்கணும் என்று காண்பிச்சிருக்க ஏன்னா இந்த கலியில் யாராலும் எதுவும் நினச்ச மாதிரி எந்த காரியத்தையும் செய்துட முடியாது நினச்ச மாதிரி பலன்களை நம்மால் அடைஞ்சிட முடியாது நினைச்ச பலனை அடையணும் நினைத்தபடி காரியங்களை செய்யணும் என்றால் அதற்கு ரிஷிகளுடைய அனுகிரகம் நமக்கு தேவை அனுகுணமாக இந்த காலத்திற்கு தகுந்தாற்போல் எந்த அளவுக்கு நம்முடைய தர்மங்களை செய்யலாம் என்று பராசரர் என்கிற மகரிஷி காண்பிச்சிருக்க அந்த பராசரர் சொன்ன தர்மங்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய தர்மசாஸ்திரமே வருது அதை அடிப்படையாக கொண்டும் நம்முடைய தர்மங்களை செய்யணும் என்கிறத உதாகரணத்தோடு பராசரர் காண்பிக்கிறார் அந்த விஷ்ணு புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்க அந்த பகுதியை பார்த்தார் அந்த பகுதியை பார்த்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாக எப்படி அன்றைக்கே கணிச்சார் அவர் அப்படின்னு நினச்சி பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த ரிஷிகளெல்லாம் நினச்சி பார்த்தால் நமக்கு கண்ணிலேயே ஜலம் வருது ஏன்னா இந்த அளவுக்கு நடக்க போகிறதெல்லாம் கூட கணிச்சு அதை எழுதி வச்சு இப்படியெல்லாம் வரப்போகிறது இதிலிருந்து மீண்டு வரணும் வெள்ளம் அடிச்சுண்டு போகிறது பிரேக்கு அருந்து போய் ஒரு பஸ்ஸு ஓடி வருதுன்னா அந்த பஸ்ஸை நிறுத்தணும்னு நினச்சா நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாது அப்போ அதிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒதுங்கி நுடணும் பஸ்ஸு போகிற மாதிரி வேகத்தில் போகட்டும் நாம் ஒதுங்கி நுட்டால் நாம் தப்பிச்சுடலாம் அதுபோல் இந்த கலின்கிற வேகம் வெள்ளம் அடிச்சுண்டு வருது காட்டாறு போல் இதை நாம் நிறுத்தணும் இந்த காட்டாற்ற நாம் தடுக்கணும் என்று நினைப்பது அசட்டுத்தனம் இந்த காட்டாற்று வெள்ளத்திலிருந்து நாம் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்த பராசரர் ரொம்ப அழகாக நமக்கு புரிகிற மாதிரி காண்பிச்சுருக்க அதற்கு தான் நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறார் அவர் நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறாருன்னா ஏதோ மாயாஜாலமாக சொல்லி காண்பிக்கிறாரா எப்படி நான் சொல்கிறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறாருன்னு எடுத்துக்கப்படாது ஏன்னு அப்படி சொல்கிறார் அவர் அப்படின்னா இது மாதிரியெல்லாம் நடக்க போகிறது எல்லாம் நீ மனதில் கொண்டு அந்த அளவுக்கு உன்னுடைய மனதை பரிபக்வம் செய்து கொள்ளணும் என்பதற்காக பராசரர் காண்பிக்கிறார் இதுபோலெல்லாம் நடக்கும் ஒரு காலத்தில் இந்த சிக்கலில் நீ சிக்க விடாது அது போகிற போல போகும் நீ இந்த சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளாமல் இதிலிருந்து நீ விடுபடணும் ராடா இப்படி நடக்கிறது ராடா இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற சிந்தனையில் நீ போனா அது ஒன்றையும் சேர்த்து அடிச்சுன்னு போயிடும் இப்படி தான் நடக்கும் நான் அன்னைக்கே நான் அதை படிச்சிருக்கேன் தர்மசாஸ்திரத்தில் அப்படின்னு நீ உன்னுடைய மனதை உறுதிப்படுத்தி கொண்டு நீ அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியையும் என்னுடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது என்கிற வழியை நீ பின்பற்றணும் என்கிறதற்காகத்தான் நான் நடக்கப் போகிறதையும் சொல்கிறேன் கேழு என்று விஷ்ணு புராணத்தில் பராசரர் ஆரம்பித்து சொல்கிறார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்